பத்து மே ரத்தை கண்டு பிரபு அதிர்ந்து போயிருந்தார் அவர் என சற்றும் புரியாமல் இருந்தார் இதுவரை அவர் புதிய ஒப்பந்தத்தை பெறுவதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் ரவி அறைக்குள் நுழைந்து இப்படி கோபமாக பேசுவார் என அவர் துளியும் எதிர்பார்க்கவில்லை பிரபு நிதானத்திற்கு வருவதற்கு முன் ரவி அவர் மேஜைக்கு சென்று பிரபு கொண்டு வந்த ஒப்பந்தத்தை துண்டு துண்டாக கிழித்தார் நான் உங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட மாட்டேன் வெளி ஆனா இப்ப இல்ல உங்க கிளம்பலாம் ரவி சார் அக்ரிமெண்ட்ல கூட அப்புறம் ஆனா இப்போதைக்கு சீட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க சார் என்று பிரபு பேசிக்கொண்டே விலை உயர்ந்த சிகரெட்டை எடுத்து ரவிக்கு கொடுத்தார் ரவி அதை வாங்கி பிரபுவின் முகத்தில் தூக்கி எரிந்தார் அது மட்டும் இல்லாமல் பிரபு முன்பு கொடுத்த சிகரெட்டையும் தன் டேபிளில் எடுத்து அதையும் எரிந்தார் குடோன் வருத்தப்படுவீங்க ஏன் இப்படி சொல்றீங்க காரணத்தையாச்சும் சொல்லுங்க என்று பிரபு பாவமாக கேட்டார் ரவி கோபத்தில் இப்ப வெளியே போறீங்களா இல்லையா என்று கத்தினார் ரவி தன் உச்சக்கட்ட கோபத்தினால் அவரிடம் பயங்கரமாக கத்தினார் பிரபுவுடன் தனமாக பேசி நேரத்தை வீணடிக்க ரவி விரும்பவில்லை இப்ப போறீங்களா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு உங்களை கூட்டிட்டு போக சொல்லட்டுமா என்று பிரபுவை ரவி மிரட்டினார் பிரியா தன் காரில் ஒரு வேலையாக வீட்டிற்கு போய்கொண்டிருந்தாள் அவளுடைய போன் அடித்தது காரின் திரையில் பெயரை பார்க்க அதில் மேனேஜர் ரவி என இருந்தது அதை பார்த்ததும் அவள் இதயம் படபடவென துடித்தது போச்சு எல்லாம் முடிஞ்சு ஹரீஷ் தனியா போறேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு இது பெரிய பிரச்சனையா உருவாக போகுது என்று மனதில் நினைத்து கொண்டே அவசரமாக போனை எடுத்தாள் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று கூட யோசித்து விட்டாள் அவள் பேசுவதற்குள் ரவி பேச ஆரம்பித்து விட்டார் பிரியா மேடம் நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசிட்டோம் இனிமே ஃபீனிக்ஸ் கார் கம்பெனியோட எல்லா பிசினஸ் ஆர்டரும் உங்க கம்பெனியிலிருந்து தான் பண்ணித்தரப்போறீங்க என்ன பிரியாவின் மன்னிப்பு இன்னும் அவளது நாக்கின் நுனியில் இருந்தது ஆனால் மேனேஜர் ரவி பிரியாவை ஆச்சரியப்படுத்தும் விஷயத்தை சொல்லியிருந்தார் பிரியா மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள் சாலையோரம் காரை நிறுத்த அவளுக்கு சிறிது நேரமானது சாரி ரவி சார் நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெளிவா கேட்கல இப்ப எங்கிட்ட என்ன சொன்னீங்க மேனேஜர் ரவி மீண்டும் அதை சொல்லும் வரை பிரியாவால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அப்போதுதான் அவள் அதை தவறாக கேட்கவில்லை என்பது புரிந்தது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பாக ரவி சில அறிவுறுத்தல்களை வழங்கிய பிறகு அவர் மிகவும் பணிவாக அழைப்பை முடித்தார் பிரியா சிறிது நேரம் காதுகளை வெறுமையாக மூடினால். அரிஷ் சூப்பர் ஹாஃப் அன் அவர் ஒரு பிசினஸ் ஏன் இனிமே நம்ம கம்பெனி வேற லெவலுக்கு போக போகுது என்று மனதிற்குள் முனுமுணித்துக் கொண்ட பிரியாவின் முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்பட்டது வணிக ஒப்பந்தத்தை பற்றி ஹரீஷ் எப்படி பேசினார் என்பதில் அவளுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தாலும் இப்போது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவள் வீடு திரும்பியதும் அவளுடைய பிசினஸை கணக்கிடப் போகிறாள் இப்போது பிரியா அவள் குடும்பத்தின் முன் தைரியமாக நடந்து கொள்ள முடியும் நிறுவனத்தின் மூன்றில் ஒரு பங்கு இழப்புகள் நிரப்பப்பட்டன மேலும் அவளுடைய மூன்று மாத ஒப்பந்தம் முடிவதற்கு இன்னும் இரண்டரை மாதங்கள் உள்ளன மீதி இரண்டரை மாதங்களில் இன்னும் இரண்டு ஆர்டர்கள் செய்தாலே கிரிஷ் கார்பரேட் கம்பெனியின் நஷ்டம் லாபமாக மாறி பிரியா வெற்றி பெறுவாள் இதை நினைக்கும் போது பிரியாவுக்கு இருக்கும் உற்சாகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் இன்னும் ஒரு பைத்தியக்கார பெண்ணை போலவே காரில் நடனமாடுவதும் கூச்சலிடுவதுமாக இருந்தாள் அங்கே வழியில் போகும் ஒருவன் இதை பார்த்து பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே பார்த்தான் அதில் பிரியா வலிப்பு வந்தது போல ஆடிக்கொண்டிருந்தாள் அதற்கு அவன் ஒன் நாட் எய்ட்டுக்கு கால் பண்ணட்டுமா என்று கேட்டான் பிரியாவுக்கு கூச்சம் தாங்காமல் காரை விரைவாக ஓட்டிச் சென்றாள் ஆனால் இந்த நேரத்தில் ஹரீஷ் உண்மையில் தனது அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்று அவள் உணர்ந்தாள் அவர் பத்து கோடி முதலீடு செய்தது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தையும் நிறுவனத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் ஹரீஷ் பிரியாவுக்கு மிகவும் ஆச்சரியமான நபராக தெரிந்தார் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்கள் கவலைப்படுவார்கள் பிரியா ஒப்புக்கொண்ட அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருக்கும் ஹரீஷ் இந்த நேரத்தில் மிகுந்த மனச்சோர்வில் இருந்தான் ஹரிஷ் சாலையோரம் டாக்சிக்காக காத்துக்கொண்டிருந்தான் ஆனால் அங்கு பேருந்து டாக்சி என எதுவும் தென்படவில்லை அவனுக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்கவில்லை அவனிடம் அண்டர்க்ரவு பிசினஸில் சம்பாதித்த கோடிக்கணக்கான பணம் இருந்தது ஆனால் அவனுக்காக சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை என வேதனை அடைந்தான் இப்போது அவனுக்கு அக்ஷயாவின் ஞாபகம் வந்தது இவனிடம் ஒரு கார் கூட இல்லை என்பதால் அவள் ஹரிஷை விட்டு போனது இவனுக்கு வலியை ஏற்படுத்தியது ஹரிஷ் சொந்தமாக கார் வாங்க விரும்பினான் வரும் வழியில் பெ ஞ்சது நோக்கி நடந்தான் ரோல்ஸ் ராய்ஸை பொறுத்தவரை மிகவும் ஆடம்பரமாக இருந்தது ஆதலால் அதை தங்கை தீக்ஷாவிடம் கொடுத்து விட்டான் சில நிமிடங்களுக்கு பின் ஹரிஷ் பென்ஸ் ஷோரூம் முன் வந்தான் வணக்கம் வெல்கம் டு மர்சடிஸ் பென்ஸ் ஷோரூம் என்று கூறியபடி சேல்ஸ் லேடி சிரித்துக் கொண்டே வரவேற்றார் ஹரிஷ் தலையசைத்து உள்ளே செல்ல தயாரானான் ஆனால் இந்த நேரத்தில் சேல்ஸ் லேடிக்கு பின்னால் ஒரு கேலி குரல் ஒலித்தது வந்தீங்களா இல்ல இல்ல வெளியே சரியான புழுக்கமா இருக்கும் அதனால கார் டெஸ்ட் டிரைவ் பண்றேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஏசி காத்து வாங்கலான்னு வந்திருப்பீங்க சரியா என்றான் ஹரீஷ் தலையை திருப்பி யாரென்னு பார்க்க பிரபுவின் ஏளனமான முகத்தை கண்டான் பிரபுவும் ஒரு கார் வாங்க வேண்டும் என அங்கு வந்திருந்தார் பிரபுவில் நிறைய பணம் செலவாகிவிட்டது அவர் பணத்திற்கு அவருடைய பிரபு அப்பாவிடம் அப்பா ஹோட்டலில் கார் வாங்க வச்சிருந்த காசையும் அங்க செலவு பண்ணிட்டேன் என தந்தையிடம் பொய் சொன்னார் அதை கேட்ட அவர் தந்தை தன் மகனிடமிருந்த வேலையின் ஆர்வம் குறித்து மிகவும் பெருமைப்பட்டார் ஆதலால் கார் வாங்குவதற்காக பணத்தை பிரபுவிடம் கொடுத்தார் முதலில் பிரபு ஆடி கார் வாங்கலாம் என நினைத்தார் ஆனால் இப்போது அது சாத்தியமில்லை நிறுவனத்தின் பிசினஸ் போய்விட்டது காரின் இருக்கைகள் கொண்ட லாரிகள் அனைத்தும் மீண்டும் இவர்கள் கோடனுக்கே திரும்பியது அதனால் பிரபு சீக்கிரம் கார் வாங்கியாக வேண்டும் அவர் தந்தைக்கு விஷயம் தெரிந்தால் பணத்தை மீண்டும் திரும்ப கேட்பார் அதனால் சீக்கிரம் கார் வாங்க வேண்டும் என நினைத்து பிரபு மர்சிடஸ் பெஞ்ச் ஷோரூமிற்கு சென்றார் ஹரீஷை மீண்டும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்காத பிரபு ஏற்கனவே ஹரீஷ் மீது உள்ள இயல்பாக ஹரிஷை திட்டினார் பொது இடமாக இருந்தது பிரபுவை அமைதியாக இருக்க சொல்ல ஹரிஷிற்கு உரிமை இல்லை ஆனால் அவரை புறக்கணிக்கும் உரிமை அவனுக்கு இருந்தது ஹரிஷ் திரும்பி ஹாலுக்கு சென்றார் சேல்ஸ் லேடி ஹரிஷுக்கு கார்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் சில பேர் பணம் இல்லைனாலும் அவங்க தளவிதி இதுதான் போக மாட்டாங்க சும்மா எல்லாரும் முன்னாடி பில்ட் பண்ணிட்டு பணம் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க பட் என் ஆஃப் அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லன்னு அக்சப்ட் பண்ணிதான் ஆகணும் என்று ஹரிஷை பார்த்து ஏளனத்துடன் கூறி தலையை ஆட்டிக்கொண்டே நகர்ந்தார் பின் அரங்கில் நுழைந்து அவர் வலது கையை உயர்த்தினார் ஐ வாண்ட் லக்ஸூரிய அழகான பொண்ணு யாராச்சும் எனக்கு காரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கமிஷன் நான் இன்க்ரீஸ் பண்றேன் சேல்ஸ் லேடிகள் இப்படி ஒரு பணக்காரனை இதுவரை பார்த்ததில்லை அவர்களுக்கு பண திமிர் பிடித்தவன் போல் தெரிந்தார் இருப்பினும் சேவை மனப்பான்மையால் சேல்ஸ் லேடி இன்னும் முன்னோக்கி சென்று ஆர்வத்துடன் கேட்டார் ஹலோ சார் நீங்க கார் எதிர்பார்க்கறீங்க என்றார் பிரபு மகிழ்ச்சி அடையவில்லை லக்ஸரி கார் தான் எனக்கு வேணும்னு சொன்னேனே இல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துல கார் காமிக்கலாம்னு நினைக்கிறீங்களா நான் தான் சொல்றேன் என்கிட்ட நிறைய படம் இருக்குன்னு என்று கூறியவுடன் சேல்ஸ் லேடி புரிந்து சார் இந்த பக்கம் வாங்க மர்சிடஸ் பென்ஸ் எஸ்ட் கிளாஸ் இது எரர் கரெக்சன்ஸ் எல்லாம் பண்ணி வந்த புது மாடல் இதல போனா நீங்க தனியாக தெரிவீங்க இதோட பிரைஸ் 2.5 அண்ட் அந்த கார் அழகாக இருந்தது ஆனால் பிரபுவிடம் அவ்வளவு பணம் இல்லை கார் வாங்க முடியாமலிருப்பது இருப்பது பிரபுவிற்கு சங்கடமாக இருந்தது ஆனால் பிரபு இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலையிலும் சிறிதும் பயப்படாமல் இருந்தார் அவசரம் ஒன்றும் இல்லை என்னோட ஐடென்டிட்டியை வச்சு மட்டும் கார் வாங்க முடியாது என்னோட குணத்தையும் பார்க்கணும் நம்ம டிரைவ் பண்ற கார் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்பதான் சந்தோஷமும் வாங்கிட்டு போக முடியும் என்று கூறி பிரபு தன்னை சுற்றி இருந்த கார்களை பார்த்து அந்த சூழ்நிலையில் தப்பித்தார் காரின் ரூஃபில் இருந்த விலையை பார்த்தார் ஒரு கோடிக்கு குறைவான விலையில் கார்கள் எதுவும் இல்லை இதனால் அவர் மிகுந்த மன ஆளானார் ஆனால் அதை அவர் முகத்தில் காட்டவில்லை பின் பென்ஸ் ஜிஎல் காரை பார்த்தார் நல்லா இருக்கு ஆனா எனக்கு நைன் ஏடி பாக்ஸ் எனக்கு பிடிக்கல என்று கூறி மீண்டும் பென்ஸ் எஸ்கிளாஸை பார்த்தார் முகம் சுடித்து இது என்ன காரு இதோ டப்பா கார இருக்கு என்றார் எனக்கு எக்ஸூவி காரே பிடிக்காது ஏன்னா அதோட டிசைன் எனக்கு பிடிக்காது அது என்ன வகையான காராக இருந்தாலும் சரி ஒரு கோடிக்கு கீழ் காரை காட்டும் வரை பிரபு ஏதாவது காரணத்தை சொல்லி கொண்டுதான் இருப்பார் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு அவர் ஒரு கோடிக்கும் குறைவான விலையில் ஒரு காரை தேர்ந்தெடுத்தார் போதும் இதுதான் எனக்கும் என் குணத்துக்கும் என் உருவத்துக்கும் என் ஐடென்டிட்டிக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த கார் நல்லா இருக்கு எனக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்கு என்று பிரபு கூற சேல்ஸ் லேடியின் கண்கள் வெறுப்பை வெளிப்படுத்தின ஆனால் அவளது நல்ல சேவை தரம் அவளுக்கு இன்னும் அன்பான புன்னகையை வரவழைத்தது சார் இது பென்ஸ் ஐ இதோட பிரைஸ் நைன்டி எயிட் என்று சேல்ஸ் லேடி காரை பற்றி விளக்கி கொண்டிருந்தாள் லோ குவாலிட்டி கார் வாங்கினா புவராக இருக்கும் ஹை குவாலிட்டி கார் வாங்கினா பிரைஸ் அதிகமா இருக்கு என்று பிரபு மனதில் நினைத்தார் பண்ண வேணாம் எனக்கு ஒரு தடவை பிடிச்சிருச்சுனா நான் விலையை பார்க்காம வாங்கிருவேன் என்று சொன்னதும் சேல்ஸ் லேடி ஒப்பந்தத்தை எடுக்க சென்றார் அப்பொழுது அங்கே நிற்கும் ஹரிஷை பார்த்தார் அவருக்கு பக்கத்தில் இருக்கும் சேல்ஸ் லேடி மிகவும் பணிவாக சார் நீங்க இந்த காரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா என்றார் ஆமா எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு ரோட் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கோடி வருது இது போதும் என்று ஹரீஷ் கூறினார் அதன் பிறகு பிரபு சேல்ஸ் லேடியிடம் உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு இந்நேரம் நீங்க என்ன அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷமா கையில் பணம் தண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க இவர் அட்டன் பண்ணிருக்கீங்க இவர்கிட்ட பணம் இல்லைன்னு இவர் லவ்வரை இவரை விட்டுட்டு போயிட்டாங்க இவர் எங்க போய் பெஞ்ச் கார்லாம் வாங்க போறாரு என்று சிரித்தார் பிரபுவின் இந்த வார்த்தைகள் ஹரிஷை வெறுப்படைய செய்தது இவ்வளவு நேரம் பொதுக்கு பிரச்சனை வேண்டாம் என அமைதியாக இருந்த ஹரிஷ் இப்போது பேச தொடங்கினான் உங்ககிட்ட செலக்ட் பண்ணும் போது ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்தீங்க ஆனா இதுல என்ன இன்ட்ரெஸ்டான விஷயம்னா நீங்க வேணாம்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் சொன்னீங்களோ அதெல்லாம் இந்த கார்லயும் இருக்கு பிரபு ஒன்றும் புரியாமல் முழிக்க என்ன புரியலையா நைன் ஏடி டிரான்ஸ்மிஷன்லையான்னு சொல்லி ஒரு காரை செக் பண்ணீங்க நீங்க செலக்ட் பண்ண கார்லாம் நைன் ஏடி டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் தான் இருக்கு அப்புறம் ஒரு கோடிக்கு கம்மியான விலையில இருக்கிற கார் பக்கமே சுத்திட்டு இருந்தீங்க எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது நீங்க சொல்ற ரீசன் கார்னால இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்துனால உங்க கிட்ட இருக்கிற ஒரு கோடிக்கு இந்த கார் தான் வரும்னு செலக்ட் பண்ணிருக்கீங்க என்று ஹரிஷ் சொன்னதும் பிரபுவின் கோபம் உச்சத்திற்கு போனது பிரபு இங்கு வந்ததிலிருந்து எவ்வளவு பெரிய ஆளாக தன்னை காட்டிக்கொண்டார் ஆனால் ஹரிஷ் இப்போது பேசிய பேச்சு அவருடைய தன்மானத்தை கிழித்து சுக்கு சுக்குநூறாக்கியது